ீிாமூர் சுேந்திரம்ைப்பயணம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககிரம் மது வியமே மாதே பந்துச்ச சாா த்தமேவிரவிமே ஸ்வமேவ நமோ விதையாயி மஹோ நமோ குருப்பலவரோமீ ோத்தோோமிணி சுவனம் மாஹம்மரா மாமா நோ அனராணமஸ் அக்கணம் மே அமன உபனி மயி சூஷ் கனேஷி தேஷி மன காண பிரதம பிரீதியு கனேஷி தா வாச்சம் வதந்திச்சுஸ் கபுதேவோயுன ஷோத்தியோத்தம் மனசோ மனோஹ வாசம் சபு பிரணச்சுக்கீரா அமிர்தாபவந்தி கேனோபனிஷத் எடுத்த எடுப்பிலேயே முதல்லயே தொடக்கத்திலேயே ஆத்மவித்தையை உபதேசிக்கிறது சிஷியனுடைய கேள்வி ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தான் ஆனால் கேட்குற முறை இந்த ப்ரஸன்டேஷன் வித்தியாசமானது அவன் அனுபவத்தை வைத்து கொண்டு பேசுகிறான் இந்த அனுபவத்தை பற்றி நேற்றுக்கு பார்த்தோம் அறியப்படுறது அனுபவங்கள் எல்லோமே எல்லாமே அனுபவிக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுறது அனுபவிப்பவனுக்கு வேறானது இதில் சந்தேகம் கிடையாது நான் புஸ்தகத்தை படிக்கிறேன்னா புஸ்தகம் எனக்கு வேறானது அப்புறம் இதுக்கு அறிவு கிடையாது நான் எல்லாருடைய உடம்பையும் பார்க்குறேன் உடம்புக்கு அறிவு கிடையாது ஒவ்வொரு உடம்புலையும் அறிவு வெளிப்படலாம் ஆனால் உடம்புக்குன்னு பார்த்தா அறிவு கிடையாது அதனால்தான் அது பிணமாகவும் போகிறது தூக்கத்திலையும் அறிவு வெளிப்படுறதில்லை ஆக இதுக்கு அறிவற்றது உணர்ச்சி உணர்வு இதெல்லாம் அற்றதாக தெரிகிறது பார்க்குற போது அடுத்ததாக இதெல்லாம் பாஞ்ச பௌத்திகமாக இருக்குது அப்புறம் குணங்களோடு இருக்குது அது மாத்திரமல்ல மாறிக்கொண்டு இருக்குது அனித்தியமாக இருக்கிறது இது என் உடம்புக்கும் பொருந்துகிறது மனசுக்கும் பொருந்துகிறது அப்போ எதுக்காக இது இது வேலை செஞ்சுன்ருக்கு அதுதான் கேள்வி அதற்கு குரு பதில் சொல்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் இல்லாததாகத்தான் இருக்கணும் ஆத்ம தத்துவம்ங்கிறதையும் நாம் நேற்றைக்கு பார்த்துருக்கோம் இப்போ உடல் உணர்வை உடையதாக இருக்கிறதா உணர்வு உடலை உடையதாக இருக்கிறதா நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த உடம்பு வந்து உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ உடம்பு வந்து உடம்பு உணர்வை உடையது அப்படி சொல்கிறதா உணர்வு உடலை உடையதா அப்படின்னு விசாரம் பண்ணி பார்த்தா தெரிகிறது உணர்வு தான் உடலை உடையதாக இருக்கிறது உணர்வு வெளிப்படுகிறது உடல் வாயிலாக உள்ளத்தின் வாயிலாக உணர்வு வெளிப்படுகிறதுங்கிறது தான் சாஸ்திரத்தோட உபதேசம் உபநிஷத்துக்களுடைய உபதேசம் உடம்போட குணம் இல்லை உணர்வு என்பது உடம்பினுடைய குணம் இல்லை இன்னொரு பாஷையில் சொன்னால் இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒன்று உண்டு விசேஷியம் விசேஷனம் அப்படின்னு சொல்லுவோம் விசேஷியம் விசேஷணம்னா விசேஷியம்னா நவுன் பெயர் பெயர் சொல் விசேஷனம்னு சொன்னால் அதனுடைய குணம் ஏதாவது ஒன்று சொல்கிறது இப்போ கோதண்ட ராமஹா கோதண்ட ராமஹா சீதாராம தசரத ராமஹா ராமஹ்கிறது வந்து விசேஷியம் நவுன் கோதண்டங்கிறது ராமனுடைய வில்லு அது வந்து விசேஷணம்னு சொல்லுவோம் இதை பற்றியெல்லாம் ஆதிசங்கரர் நிறைய ஆத்ம விஷயத்திலையும் சொல்லுகிறார் இப்போ வந்து சைத்தன்யம் அல்லது கான்சியஸ்னஸ் உணர்வு என்பது விசேஷணமாக விசேஷியமாக அப்படின்னு கேட்போம் புரியுறதா விசேஷியமாக விசேஷணமாக நவுனா அப்ஜெக்டிவா Consciousness வந்து இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு அப்ஜெக்டிவாக நவுனா சொல்கிற முறை தான் இன்னும் பெருசாக பயப்படாங்க விதம் ப்ரெசன்டேஷனில் தான் ஆக இங்கே நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அதான் நேற்றுக்கு சொன்னோம் திரவியம் குணம்னு சொன்னேன் இப்போ மாற்றி போடுறேன் அவ்வளோதான் அப்போ விஷேஷ விசேஷியம் எதுன்னு கேட்டால் சைத்தன்யந்தான் சைத்தன்யந்தான் விசேஷியம் விசேஷியம்னா என்னது ராமன் மாதிரி கோதண்டம் மாதிரி தான் உடம்பு மனசு அதுக்கு பேர் சாஸ்திர பாஷையில் சொன்னால் காரிய கரண சங்காத்தக காரிய கரண சங்காத்தகானா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் உடம்பும் மனசும் சேர்ந்து இருக்கிறது இப்போ காரிய கரண சங்காத்தா ஒரு வீடு அந்த வீடு கிரகமெல்லாம் இருக்குது வீடு வந்து அது ஜடம் அது பஞ்சபூதமானது நம்ம இருக்கிற இந்த கட்டடம் இருக்குதுன்னா இந்த கட்டடம் யாருக்காக இருக்குது இந்த கட்டடம் நமக்காக இருக்குது அது மாதிரி இந்த கட்டடம் மாதிரி தான் இந்த உடம்பு ஒரு கட்டடம்தான் எட்டு ஜானுக்குள்ளே ஒரு வீடுங்கிறான் பாட்டே பாடுறா இல்லையா இந்த உடம்பு இந்த வீடும் இந்த உடம்பு யாருக்காக இருக்குன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறவனுக்காக இருக்குது நிறைய ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும் ஈஸ்வர சர்வூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திருஷ்டி பிராமயன் சர்வூதானி யந்திராரூடானி மாயைய தமேவரணம் கச்ச சர்வாவேன பாரத எல்லாம் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயத்தில் கடைசியில் வருது இங்கே தான் சொல்லுக்கே சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தான் சொல்கிறார் அர்ஜுனன் வருது இல்லையா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிரத்தேஷ அர்ஜுன திஷ்டதி அர்ஜுனங்கிற சப்தத்துக்கு சங்கராச்சாரியார் ஹோல் பகவத்கீதையில் இங்கே தான் அர்த்தம் சொல்கிறார் ஹே அர்ஜுன ஸ்வச்சஸ்வபாவ நமக்கு அதில் தாத்பரியம் இல்லை இப்போ இங்கே என்னென்னா சர்வ மலர்மிஷை ஏகினான் யோவேத நிகிதம் குஹாயாம் நிறைய பிரமாணம் இருக்குது நமக்கு அப்போ ஈஸ்வரன் வந்து ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம்னு ஒன்று இருக்குது சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஷ்டகான்னு இருக்குது எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் நிறைய நம்ம படிச்சுட்டே இருந்தால் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் சர்வசாஹம் ஹிருதி சம் நீ வி ஸ்தான் அத்தனை இது போட்டிருக்கு ஸ்தஹாங்கிறது வெர்பு வி நீளோ அழுத்தம் கொடுக்கறது சர்வச்சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்திருஜான போகனஞ்ச சூக்ஷ்ம்தவிஞ்ஞேயம் ஜேயம் அவிஞ்ஞேயம் டாபிக்லாம் கவனிச்சிங்கன்னா இதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது படிச்சுட்டே இருந்தால் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் எது ஞேயம்னா அது அவிக்னேயம்னா ஞேயம் அவிஞ்நேயம் அவிக்னேயமேவ்நேயம் அவிஜ்நேயத்தை ஜ்யேயம்னா அறிய முடியாததை அறிந்துகொள்வாயாக அப்படின்னா எப்படி இருக்கும் அறிய முடியாததை அறிந்து கொள்வாயாக அப்போ ஈஸ்வர சர்வம் அது முடிப்போம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுனை திஷ்டதி இந்த ஹிருதயத்தில் ஹிருதேஷே வேறு போட்டிருக்கு அர்ஜுனை திஷ்டதி அர்ஜுனாக இந்த ஹிரதயத்தில் வந்து ஈஸ்வரன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா சர்வபூதானி பிராமயண் மாயா பிராமயன் அதுதான் ரொம்ப முக்கியம் சர் ஈஸ்வரஸ்ஸூத்தனே அஜுன்திதி ஹுதேசேஸ்வர மாயையா திதி அப்படி படிக்கணும் மாயினால் சுவழலை வச்சுண்டு தலையை சுத்த வச்சுண்டு உக்காந்திருக்கா ஏம் உக்காந்திருக்காங்க தெரிய ஈஸ்வரஸ்ஸூத்தனா ஹுதேசே அஜுன்திஷதி எந்திராரூடானி மாயையா அது தனி யந்திராரூடானி தனி பிராமயன் திஷ்டதி இதுக்குள்ளே இருந்துட்டு என்னெல்லாமோ ஆஷா பாஷ சதை பத்தாக காமக்ரோத பாராயணாக உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இவ்வளவு படாது பாடுபட்டு அப்போ குருநாதர் என்ன பண்ணுறார் அவனுடைய கேள்வி கவு தேவோ ஜுனக்தி யார் பண்ணுறா இந்த உடம்புக்குள்ள உடம்பை வந்து எதுனால் எதுக்காக வேண்டி இதெல்லாம் வேலை பண்ணின்னு இருக்கு யாருக்காக இந்த மனசு வேலை பண்ணுறது இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வேலை பண்ணுறது யார் இதை வேலை பண்ணும்படி பண்ணுறார் யாருக்காக பண்ணுகிறது யார் இதை செய்யும்படி செய்கிறார் இதுக்கு யார் ஓனர் இது யார் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ணுறார் இல்லையா தலைவன் யார் இதை இது இதற்கு இதை இது இது உடையவன் யார் யார் இதை ஆளுகிறார்கள் உடையவன் இந்த உடலை உடையவன் யார் யார் இந்த உடலை ஆளுகிறார்கள் இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த கட்டிடம் நமக்காக இருப்பதை போல இந்த காரிய கரண சங்காதங்கள் யாருக்காக செய்கிறது சொல்லி இதை விச அவர் சொல்கிறார் காதுக்கு காதுன்னு நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறார் காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு சொல்கிறார்லாம் நேற்றைக்கு பார்த்தோம் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா எதை சொன்னாலும் மனசு வந்து அது பாஹ்யமாகவே பார்த்து பார்த்து இந்த சம்ஸ்காரம் இருக்குதுன்னு சொன்னேன் பகவான் பண்ணுறார் அப்படின்னா என்னென்ன பகவான் எங்கே இருக்காருமா பகவான் வந்து வைகுண்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லணும் வைகுண்டத்துலேருந்து இது இது ஆளாரா இதை பண்ணுறாராக்கும் அப்படின்னு இந்த பாடத்தையே பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பாடத்தை சொன்னால் இன்னொரு பாடம் ஒத்து வராது அது நம்ம பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எங்கு எங் எங்கே இருக்காரு நான் சொ நம்ம ஒரு இடத்த சொல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கேட்குறாங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தை ஏதோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ராமேஸ்வரத்தை ஒரு ஊரை பற்றி பேசின்னு இருக்கோம் அது என்னது அப்படின்னா அது அங்கே இருக்குது இந்த இந்த மதுரையிலேருந்து கிழக்க போகணும் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க மதுரை எங்கே இருக்குது நான் மதுரை தேனியிலேருந்து கிழக்க போகணும் ஏதோ சொல்கிறேன் அப்போ அது புறப்பொருள் அது மாதிரி யா எந்த தேவன் இந்த உடம்பை இயக்கிறான் அப்படின்னு கேட்டால் அது எங்கே இருக்குதுன்னு அது யார் பண்ணுறா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது வந்து அதுக்கு பதில் சொல்லிவிட்டா சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவான் சைத்தன்யம் எப்படி இருக்குன்னு கேட்பான் consciousness, உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இன்னும் கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிற சப்தத்துக்கு இவனுக்கு அர்த்தமே புரியலை அது ஒரு சொ சப்தந்தானே ஒரு சொல் தானே சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் உணர்வு உணர்வுங்கிற சொல்லுக்கு உனக்கு என்ன புரியுறது உணர்வுங்கிறது ஒரு சொல் நான் யூ அந்த உணர்வுங்கிற சொல்லுக்கு உனக்கு என்ன அர்த்தம் மனசில் படுறது ஏன்னா எந்த சொல்ல சொன்னாலும் இப்போ யானை அப்படின்னு சொன்னால் யானையோட ரூபம் வருது பூனைன்னா பூனையோட ரூபம் வருது சிவலிங்கம் அப்படின்னா சிவனுடைய ரூபம் வருது தட்சிணாமூர்த்தின்னா தஷிணாமூர்த்தி ரூபம் மனசுக்கு வருது உணர்வுன்னா என்ன மனசுக்கு தோன்றுறது இப்போ உணர்ச்சி வேற உணர்வு வேறு அதையும் ஞாபகம் வச்சுங்க உணர்ச்சிங்கிறது இமோஷன்ஸ் மனசுக்குள்ளே என்னெல்லாமோ உணர்ச்சிகள்லாம் இருக்குது நல்ல உணர்ச்சிகளும் இருக்குது கெட்ட உணர்ச்சிகளும் இருக்குது பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி மனந்திறந்து பாராட்டுறதுங்கிறது இன்னொரு உணர்ச்சி குணந்தான் அதெல்லாம் அது உணர்ச்சியாக சொல்றோம் இமோஷனாக சொல்கிறோம் அதெல்லாம் ஆசைங்கிறது ஒரு வகையான உணர்ச்சி ஆக இங்கே போது உணர்ச்சியை உணர்கிறேன் இப்போ உணர்வாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உணர்வுக்கு ஏது வடிவம் இருக்கிறது உணர்வுக்கு வடிவம் இல்லை இப்போ உணர்வுன்னு சொன்னால் உணர்வை வந்து உணர்வு எங்கே இருக்கிறதுன்னா உணர்வு வெளியே இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா உணர்வு உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னா இவன் என்ன ஒன்று கண்ணை மூடி நிடுவான் உணர்வை உள்ளே தேடுறான் உள்ளே கண்ணை மூடின்னு தேடுறான் கண்ணை மூடினு சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் இருபத்தேரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக நான் வந்து இந்த ஹூமை ஹூமை மெடிடேஷன் பண்ணுறேங்கிறான் நான் யாருங்கிற தியானத்தை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான் நான் யாருங்கிற தியானத்தை நீ எப்படி பா பண்ணுற நான் யாருங்கிற தியானத்தை நீ எப்படி பண்ணுறேன்னா நான் யாருங்கிற தியானத்தை நான் பண்ணுறேன் நான் யாருன்னு நான் யார் நான் வந்து மனுஷனா இல்லை நான் வந்து நான் ஆணா என்னென்ன என்ன தியானம் பண்ணுறே நீ நான்கிறது என்னென்ன தியானம் பண்ணுறேன் சொல்ல தெரியாது ஏன்னா ஒழுங்காக படிக்கலை குருக்கிட்ட சாஸ்திரங்கள்லாம் படிக்கலை ஏதோ அங்கங்கே மகாத்மாக்களோட புஸ்தத்தை அறகுறையாக பாதி படித்து பாதி படிக்காமல் அதை படித்து வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நான் அந்த தியானம் பண்ணின்னு இருக்கேன் ஆனால் ஒன்று இன்னும் எனக்கு அந்த நான் வந்து இப்போ வந்து என்னது அஞ்சாவது ஸ்டேட்டுக்கு வந்துட்டேங்குறோம் அஞ்சாவது நிலைக்கு வந்துட்டேன் இன்னும் ஆறாவது ஏழாவது நிலைக்கு நான் போனோம் அது சப்தபூமி அப்படி எல்லாம் சொல்கிறேன் அப்படி சொல்கிறபோது அவங்க வந்து என்ன பண்ணுறேன் நான் அப்புறம் வந்து என்ன சுவாமி நான் இன்னும் அந்த செவன்த் லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க நல்லா பண்ணுறேன் ப்ளஸ்ஸிங்க்கு என்ன பஞ்சம் ஆயால் சொன்னால் போகிறது நான் க்ஷமமாக இருப்பா அப்படி சொல்ல வேண்டியதான் அவங்களுக்கு வந்து ஷ் இந்த இந்த மாதிரி அந்த வழி வழியே தெரியறதில்ல தெரியாததுனால அதில் ஸ்ரத்தை இல்லாதனால சொல்ல முடியாது இல்லைப்பா இப்படி தான் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா என்னாகும்னா நான் இந்த இந்த சுவாமிஜிக்கு தெரியலேன்னு விட்டுருவோம் தெரியலப்பா அப்படி சொல்லி நம்மளை ஒதுக்கிடுவாங்க நம்மளை ஒதுக்கினா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்காக புரியட்டும்னு விட்டுவிடணும் இப்போ உள்ளே இருக்குது உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறதா ஏன்னா இவ கேள்வி என்னது மனம் எதனால் விரும்புகிறது கண் எதனால் பார்க்கிறது காது எதனால் கேட்கிறது மூக்கு எதனால் முகர்கிறதுனா என்ன தோணும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதா தானே தோணும் எல்லாம் நாமரூப கர்மங்கள் தானே அதெல்லாம் நம்ம சொல்லலை நான் அஞ்சாறு தான் லிஸ்ட்டு போட்டிருக்கோம் இன்னும் போட ஆரம்பித்தா நிறைய வரலாம் இப்போ உணர்வு உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது உணர்வு வெளியே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ உணர்வு உள்ளே இருக்கிறதுன்னு சொன்னால் கண்ணை மூடிடுவான் உணர்வு வெளியே இருக்கிறதுன்னா அன்னால் என்னாலோன்னு கவலைப்படுவான் அப்போ உணர்வை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னா இந்த காது காது காதாக இருக்கணும்னா நீ காதுக்கு பின்னால் இருந்தால் தான் காது காதாக இருக்கும் புரியுறதா பின்னாலுங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் அதுக்காக என்ன பண்ணுறது பாடம் நடத்த வேண்டியிருக்கு இதை சொல்லிக் கொடுக்குறது வாத்தியாருக்கும் கஷ்டம் மாணவனுக்கும் கஷ்டம் ஆசிரியரும் இதை சிரமப்பட்டு தான் சொல்லணும் மாணவனும் சிரமப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும் அதாவது இதை புரிஞ்சுக்கணும் அதே சமயம் புரிஞ்சுக்கிற போது என்னென்னா அதை வந்து தனக்கு வேறாக இல்லாததாக புரிஞ்சுக்கணும் அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டேன்னு சொன்னாலும் அது ஏதாவது வேற யார் நினச்சி விட்டானோ இவன் அப்படி சந்தேகம் வந்துடும் குருவுக்கு அவன் வேதாவது ஜோதி மாதிரி நினச்சி விட்டான் என்ன இல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா கண்ணை மூடினா ஒலி கேட்கறதுங்கிறாங்க ஒளி தெரியுதுங்கிறாங்க ஒலி ஒளி ஒலியும் ஒளியும் உள்ளே எங்கள் தியானத்தில் வந்து ஒலியும் ஒளியும் ஒன்று ஏதோ ஒரு அநாகத்தனி இல்லாட்டி உள்ளே வந்து ஒரு பிரகாஷம் ஒரு ஜோதி இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது புஸ்தகம் நான் வண்டி வண்டியாக இருக்கு அதில் அந்த மாதிரி கற்பனைகளில் போய் மயங்கிடுவாங்க இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க நிறைய எல்லோரும் செல்ஃபோனை ரூமில் தான் வச்சுருக்கீங்க நான் நம்பின்ட்டுருக்கேன் இப்போ வந்து உங்கள் பேக்கிலேயோ இல்லை உங்கள் சட்டப்பையிலையோ செல்போன் வச்சுருக்கீங்க வைப்ரேட் மோடில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஏதோ வச்சு வச்சுருக்கேன்னு நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணுறபோது இப்போ வந்து நான் பேஷண்ட் இருக்கிற போது அந்த வைப்ரேட் மோட் அடிக்கிற போது உங்கள் காதில் நீங்கள் உங்கள் காதில் இருப்பீங்களா ஃபோனில் இருப்பீங்களா நான் நானும் நீங்கள் உங்களை ஒரு ஒருத்தர் நினைச்சு நீங்கள் வந்து உங்கள் காதில் இருப்பீங்களா அல்லது ஃபோனில் இருப்பீங்களா புரியுறதா ஆ ஃபோன் அடிச்சுருக்கு யார் பண்ணுறாலோ தெரியலே அப்படி நம்ம மனசு யோசிச்சுட்டு நான் சொல்கிறது எதாவது ரீச் ஆகுமோ கம்யூனிகேஷன் அப்போ அங்கே யார் இருக்கணும் காதுக்கு பின்னால் நான் இருக்கணும் புரியுறதா ஸ்ரோத்ரஸோத்ரம் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை காதில் வாங்கினோம்னா காது இந்திரியத்துக்கு காது இந்திரியம் வந்து அதுவே காதுக்கே கேட்குற சக்தி இருக்குன்னா கேட்குற சக்தியே கேட்டுக்குமா கேட்குற சக்தி இன்னொருத்தனை சேர்ந்தது என்ன சேர்ந்தது கேட்குற சக்தி என்ன சேர்ந்தது கேட்குற சக்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்தால் தான் கேட்குற சக்தியோடு எனக்கு சம்பந்தம் இது சம்பந்தம் இருந்தால் தான் கேட்க முடியும் இப்போ கேட்குற சக்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் கேட்க முடியாது இப்போ நான் யாரு காதுக்கு காது புரியுறதோ காதுக்கு காது காதுக்கு காது கேட்கிற சக்திக்கு கேட்குற சக்தியின் தன்மையை கொடுப்பவன் யாருன்னா நான் தான் அதுதான் சங்கராச்சாரிய சொல்ற தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாஷா சர்வமிதம் விபாதி நித்தியோ நித்யானாம் சேத்தனச் சேத்தனானாம் அநித்தியானாம் நித்தியா அச்சேதனானாம் சேத்தனா சேத்தனானாம் சேத்தனான்னு இருக்குது எல்லாம் நிறைய யோசிச்சு புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மனசு இப்போ வந்து காதில் ஒரு விஷயத்தை காதில் வாங்கிக்கணும்னா காதுக்கு பின்னால் மனசு இருக்கணும் மனசுக்கு பின்னால் ஒரு பின்னாலேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் நிஜமாவே பின்னாலேயா பின்னாலே முன்னாலேன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் பின்னாலே முன்னாலேங்கிறது கேட்குற சக்தி எங்கே இருக்குது காது வேணால் இங்கே இருக்குது கேட்குற சக்தி காதில் வெளிப்படுறது ஞாபகம் கேட்குற சக்தி காதுங்கிற கோலகத்தின் வழியாக வெளிப்படுறது திடீர்னு அந்த கேட்குற சக்தி வெளிப்படலைன்னா காது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை காதில் வேணால் எல்லாத்தையும் மாட்டிக்கலாம் வருஷ வரிசையாக ஆனால் காது என்ன பிரயோஜனம் காதில் கேட்குற சக்தி என்னென்ன என்னது ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் வைரத்தோடு இல்லை அஸ்தசிய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் கழுத்துக்கு ஆபரணம் என்னென்னா பொய்ப்பேசியாமல் இருக்கிறது நெக்லஸ் இல்லை ஹஸ்தசிய பூஷணம் தானம் சத்தியம் கண்டஸ்ய பூஷணம் ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம் பூஷணை கிம் பிரயோஜனம் நிறைய ஏதோ ஒன்று மெசேஜ் படித்தேன் வந்தது ஒரு மெசேஜ் படித்தேன் அதாவது ஊரில் எப்படியெல்லாம் திருடுறாங்கன்னு போகிறவங்கள்ட்ட வந்து எதையாவது மீசுறது நகையை எடுக்கிறது எப்படிலாம் எடுக்கிறோம் பூஷணைகி கிம் பிரயோஜனம்னா துக்கம் பிரயோஜனம் பூஷணைகி கிம் பிரயோஜனம்னா துக்கமே பிரயோஜனம் ஆனந்த ஆபாசகா நித்திய துக்கம் துக்கம் அப்படின்னு சொல்லணும் பூஷணை கிம் பிரயோஜனம்னா என்ன பிரயோஜனம் இப்போ காது இருக்குது காதில் கேட்குற ஒரு பிண்டம் இருக்குது அது வழியாக கேட்குற சக்தி வெளிப்படுறது அந்த கேட்குற சக்திக்கு பின்னால மனசு இருக்கணும் மனசு இருந்தால் போகாது மனசோடு நான் இருக்கணும் நான் நான் யார் உணர்வு ப்ளஸ் அந்த மனம் விற்பி விறத்தி அப்புறம் சக்ஷுர் இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் அப்புறம் சப்தம் விஷயம் வெளியில் சத்தங்ககளைன்னா என்ன சப்தம் விஷயம் விஷயங்கிற சப்தங்கிற விஷயம் ஸ்ரோத்ரேந்திரியம் அந்தக்கரணம் சைத்தன்யம் சைத்தன்யம் ப்ளஸ் மன அந்தக்கரணம் ப்ளஸ் அந்தகரணம்னா அந்தகரண விறத்தி அந்தகரண விறத்தி அந்த சப்தத்தை கிரகிக்கிற விறத்தி அப்புறம் ஸ்ரோத்திரேந்திரியம் அப்புறம் சப்த விஷயம் இத்தனையும் சேர்ந்தாத்தான் விஷயம் காதில் விழும் அப்போ ஸ்ரோத்ரேந்திரியம் தானாக இண்டிபெண்ட் கிடையாது ஸ்ரோத்திரேந்திரியம் வந்து சுதந்திரம் கிடையாது மனசும் ஸ்வதந்திரம் கிடையாது சைத்தன்யந்தான் ஸ்வதந்திரம் ஆகையினால ஸ்ரோத் கேனேஷிதம் பதத்தி பிரேஷித்தம் மனஹான்னு சொன்னால் இந்த இடத்துல இஷித்தம்னா நான் நேற்றுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் இச்சான்னு அர்த்தம் இல்லை சந்நிதி மாத்திரேன என்னுடைய அருள் இல்லாமல் என்னுடைய அருள்ன்னா என்ன அர்த்தம் நான் வந்து உள்ளே இருக்கேனா வெளியில் இருக்கேனா நான் உள்ளையும் இருக்கேன் வெளியிலையும் வியாபிச்சிருக்கேன் வெளியில் இருக்கிற விஷயங்களையும் நான் கிரகிக்கிறேன் அதனால தான் இந்த நானாட்சித்திர கடோதரை சொல்லின்னு இருக்கோம் ஆ சைத்தன்யம் வந்து இந்த சரீரத் இந்த சரீரத்தை அந்தக்கரணத்தையும் வியாபிச்சிருக்கு சொல்லப்போனால் அஜ்ஞானத்தையும் வியாபிச்சிருக்கு காரண சரீரத்தையும் வியாபிச்சிருக்கு ஏன்னா அஜானத்தை அஜானம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியறது எனக்கு தான் தெரியுது இப்போ எனக்கு அக்ஞானம் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும்னா நான் என்னவா இருக்கணும் அஜ்ஞானத்தை பற்றின ஞானம் எனக்கு இருக்குது எனக்கு அக்ஞானத்தை பற்றின ஞானம் இருக்குது எனக்கு இந்த பாஷை தெரியாது ஜப்பான் பாஷை தெரியாதுங்கிற ஞானம் எனக்கு இருக்குது அதனால் என்னை பற்றின அறிவு எனக்கு இல்லைங்கிற அறிவு எனக்கு இருக்குது அதனால தானே உபனிஷத்து படிச்சுட்டு இருக்கேன் உட்காந்துட்டு இல்லாடி அவன் ஏன் கேட்குறான் இந்த ஞானம் எனக்கு சரியாக வேணும்னு தானே இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆஹ்ரோத்ரஸோத்ரம் சொன்னால் போருமே அப்புறம் மனசோ மனஹா வாசோக வாச்சம் இது அப்ளை பண்ணி பாருங்கோ சபு பிராணசிய பிராணஹா நான் கேட்பவனாக இருக்கிறேன் நான் சிந்திப்பவனாக இருக்கிறேன் நான் பேசுபவனாக இருக்கிறேன் நான்கிறது என்னது நவுனா அப்ஜெக்டிவா நவுன் பெயர் சொல் அடைமொழியது கேட்பவன் நான் கேட்பவன் நான் பார்ப்பவன் நான் முகர்பவன் நான் தொட்டு உணர்பவன் நான் சிந்திப்பவன் நான் இதெல்லாம் இல்லாட்டாலும் நான் இருக்கேன் இதை யூஸ் பண்ணினாலும் நான் இருக்கேன் இதை யூஸ் பண்ணாட்டாலும் நான் இருக்கேன் ஆஹ் நான் இதோட சேர்ந்து இருக்கிறேன் நான் சேராது கோதண்டத்தை தூக்கி போட்டுவிட்டா சீதையோட நின்னால் சீதாராமன் லக்ஷ்மணனோட நின்னா என்னது ராமன் ராமானுஜன் என்ன அனு அனுஜ சகிதன் வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஐமே மகாமண்டபே இது நூறு பாட்டு லக்ஷ்மணனோட சேர்ந்துருக்கிறது லக்ஷ்மணாகிரஜா லக்ஷ்மணனோட சேர்ந்தால் லக்ஷ்மணாகிரஜா லக்ஷ்மணாகிரஜா ராமன் ராமானுஜானா யார் லக்ஷ்மணன் ராமனுடைய அனுஜன் அனுஜன்னா தம்பி ராமனுடைய அனுஜன் லக்ஷ்மணன் அக்ரஜன்னா யார் மூத்தவன் அதனால் லக்ஷ்மணாகிரஜகானா லக்ஷ்மணனுக்கு மூத்தவன் எல்லாம் புரியறதுக்காக சொல்லும் நான் கேட்பவனாக நான் வந்து சிந்திப்பவனாக ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா அதனால் நான் என்பது உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை நான் நான் தான் உள்ளேயும் உள்ளே இருப்பதையும் வெளியே இருப்பதையும் அறிகின்றேன் இந்த உடம்புக்குள் இருக்கிற மனசு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பார்ட்டெல்லாம் தெரியாது அது தனியாக கண்ணால் தான் பார்க்கணும் அதுக்கெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கணும் இது ஹார்ட்டு எப்படி இருக்குது கிட்னி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணுன்னா அதெல்லாம் சூலமான பகுதி இதை கிழிக்கணும் இல்லாட்டி எக்ஸ்ரேல பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் வந்து என்னது சக்ஷூர் இந்திரிய விஷயம் உள்ளுகுல வலிச்சா தெரியும் வலி வந்து தெரிகிறது யாருக்கு தெரியுது வலியை உணர்கிறேன் இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது முதுகு வலிக்கிறது சொல்கிறோம் இல்லையா வலியை உணர்கிறேன் இது எல்லாருக்கும் இருக்குது அத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது ஸ்பெஷல் அனுபவத்தை பற்றி சொல்ல சாமானிய அனுபவத்தை பற்றி பேசுகிறோம் விசேஷ அனுபவத்தை பற்றி பேசலை இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவம் தானே பேசின்ட்டு இருக்கோம் என்ன இல்லை சுவாமி எனக்குள்ளே ஒரு நான் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக உள்ள ஒன்று கேட்டுட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும்னா அது நிறைய டிசீஸ்ஸெல்லாம் இருக்குது சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுட்டே இருக்குங்கிறாங்க ஏதோ காதில் சத்தம் விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்குன்னு டாக்டர்லாம் இருக்கார் என்ன இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறதுங்கிறாங்க இன்னமும் காதில் விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ ஏதோ அந்த காதுக்குள்ளே இருக்கிற கருவியில் ஏதாவது தோஷமா என்னன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் விசேஷம் இது ஜென்ரல் சாமானிய அனுபவத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதனால்தான் எல்லாம் படிக்க முடியுது ஒரு ஒருத்தருக்கும் விசேஷ அனுபவம்லாம் இருக்கும் விசேஷ அனுபவம்னா என்ன அவங்கவுங்க தசாபுக்தி பலம் தசாபக்தி பலம்னா என்ன தசாபக்தி பலன்னா தெரியாதா தசான்னா சனி தசையில் ராகுபக்தியில் புத பலம் அப்படின்னு ஏன் நல்ல தசையே சொல்லப்படாத சரி வேணாம் சொல்கிறேன் குரு தசையில் சுக்கர புத்தியில் அப்புறம் என்னதுன்னா குரு பலம்னே வச்சுக்கலாமே தசாபுக்தி பலம் தசாபுக்தி அந்தரம் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஜோஸ்ய சாஸ்திரம் சாஸ்திரம் நமக்கு இப்போ இங்கே அதெல்லாம் இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம் தன்னுணர்வு ரொம்ப தடித்து போயிருக்கிறவனுக்கு தான் ஜோஸ்யமெல்லாம் தன்னுணர்வுலேருந்து விடுபடுறதுக்கே ஜோ இது குருபலம் வேணும் அப்படின்னு அதுக்கும் ஜோசியும் சொல்லலை நான் அது வேறு கதை நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க இது ஜாதகத்தில் இது இருந்தால் தான் நீ கேனோபனிஷத்தை படிப்பேன்னு நான்ண்ணா என்ன பண்ணுறது அப்போ இவ என்ன சொல்லுவான் ஜாதகத்தில் அது வர்றேன்னைக்கு நான் கேனோபனிஷத்துக்கு வரையணுட்டான்ண்ணா அதெல்லாம் தேவை இப்போ ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்திரம் அதனால் என்னை நான் ஆப்ஜெக்டாக பார்க்கவே முடியாது அது புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா எத் வாச்சோக வாச்சம் சவுப் பிராணஸ்ய பிராண சங்கராச்சாரியார் சொல்கிறார் இது ஏதோ கருவி வச்சுருக்கிறவங்க கருவிக்கு வேற இருக்கிற கருவியை முழுக்க வியாபிச்சிருக்கான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நான் இந்த உடலை இந்த உடலிலிருந்து ஏற்கனவே இது நிறைய தினம் படிச்சிருக்கோம் நான் இந்த உடலிலிருந்து உற்பத்தியானவன் கிடையாது நான் இந்த உடம்பில் ஒரு பகுதியும் கிடையாது நான் இந்த உடம்பினுடைய குணமும் கிடையாது ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கையை உதாரணமாக சொல்லி நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் திரும்ப சொல்லலை இப்போ இங்கே இதில் இந்த கையை உதாரணமாக சொல்கிற எப்படி சொல்லுவோம் இந்த கையில் வந்து கையும் இருக்குது வெளிச்சமும் இருக்குது கை இருக்குது வெளிச்சமும் இருக்குது ஆகாசமும் கை எங்கே இருக்குது ஸ்பேஸில் இருக்குது கை ஸ்பேஸில் இருக்குது கை இந்த கை வந்து ஆகாசத்தில் இருக்குது ஆகாஷம் இல்லாமல் ஆகாஷம் இல்லாமல் கை மூவ் பண்ண முடியுமா ஸ்பேஸ் இல்லாமல் கையை நகர்த்த முடியுமா நம்ம சாஸ்திரப்படி இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பூதம் பஞ்ச பூதங்களில் இது ஒன்றும் அதுவும் ஜடாக்காசம் அது இந்த இதை அந்த ஆகாசத்தையே தியானம் பண்ணுறது ஜடாகாசத்தையே தியானம் பண்ணுறது இந்த சைதன்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த கையை வச்சிருக்கேன் அதில் வெளிச்சம் இருக்குது வெளிச்சமும் ஆகாசமும் கையினுடைய கையில் வந்து உற்பத்தி வெளிச்சமும் ஆகாஷமும் கையிலுடைய கையினுடைய ஒரு பகுதி இல்லை எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு அப்புறம் வெளிச்சம் வந்து கையோட குணம் கிடையாது வெளிச்சமும் ஆகாசமோ கையோட குணம் கிடையாது அது ப்ராப்பர்டி இல்லை இதோடய ப்ராப்பர்டின்னா எலக்ட்ரிசிட்டியே வேண்டாமல் இப்படின்னா போருமே இப்போ எல்லோரும் ஃபோனில் வச்சுருக்கோம் இல்லையா டார்ச் லைட் அது மாதிரி போருமே கிடையாது கைக்கு அந்த குணம் கிடையாது கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குற குணம் கிடையாது கையில் வெளிச்சம் கையிலேருந்து உற்பத்தி ஆகலை கையிலேருந்து உற்பத்தி ஆகலை வெளிச்சம் கையோட குணம் இல்லை வெளிச்சம் கையில் எங்கேயோ ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கா கட்டை வரலை மாத்திரம் இருக்குது ஆழ்காட்டி விரலை இல்லைன்னா இல்லைன்னு நான் சொல்ல முடியும் இந்த விரலுக்கு இடையில வெளிச்சம் இருக்கா இல்லையா சேர்ந்தா வெளிச்சம் தெரியுது விரலுக்கு இடையிலையும் வெளிச்சம் இருக்குது விரலுக்கு இருக்கிற இடையில இருக்கிற வெளிச்சம் கண்ணால் பார்க்கப்படுறதா விரல் கண்ணுக்கு தெரியறதா விரலுக்கு இடையில் இருக்கிற வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுறதா விரல் கண்ணுக்கு தெரிய விரல் தான் தெரியுது விரலில் பட்டு வெளிச்சம் தெரியுது விரலுக்கு இடையில் இருக்கிற வெளிச்சம் கண்ணால் பார்க்கறது இல்லை புரிஞ்சுக்கிறோம் நாம் அப்புறம் வெளிச்சம் வந்து கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை வியாபித்து கை இருக்கிறத காமிக்கிறது இருட்டில் கை காமிச்சா தெரியாது இரு இருட்டில் கையை காமிச்சா தெரியாது வெளிச்சம் கைக்கு வேறையாக இருந்துட்டு வெளிச்சம் கையை வியாபித்து கையை இருக்கிறத காமிச்சு கொடுத்துருக்கு இந்த கையினுடைய எல்லை கோடுகள் இருக்கே பவுண்டரிஸ் அதனால் வெளிச்சம் வரையறுக்கப்படுறதா என்ன கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுப்பதில்லை கையினுடைய வரையறைகள் வெளிச்சத்தை வரையறுப்பதில்லை கையை எடுத்து விட்டாலும் வெளிச்சம் இருக்கிறது ஆனால் வெளிச்சத்தை நினைப்பதற்கு கை தேவைப்படுகிறது புதா புரியறதுக்காக சொன்னேன் கை வேணால் செவ்த்த வேணாலும் வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுக்கோ அது மாதிரி தான் இங்கேயும் நான் இந்த உடம்பிலிருந்து உற்பத்தியானவன் கிடையாது உடம்பிலிருந்தும் மனதிலிருந்தும் நான் உற்பத்தியானவன் இல்லை நான் இந்த உடம்பினுடைய ஒரு பகுதியும் இல்லை உடம்பு மனதினுடைய ஒரு பகுதியும் இல்லை நான் இந்த உடம்பு இந்த உடம்பு மனதினுடைய குணமும் இல்லை குணமும் கிடையாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சகுணம் நற்குணம் எல்லாம் பேசியிருக்கேன் ஞான் வச்சுக்கோங்க குணமும் இல்லை நான் முதலில் இதெல்லாம் எக்ஸாம்பிள் வெளிச்சம் இப்போ சொல்கிறதெல்லாம் நேர விஷயத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே சொன்னது வெளிச்சம் கை ஈஸ் ஈக்குவல் டு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்னு போட்டுக்கணும் வெளிச்சம் ஈஸ் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் உணர்வுன்னு போட்டுக்கணும் இப்போ உணர்வு உடல் மனதிலிருந்து உற்பத்தியாகவில்லை உணர்வு உடல் மனதினுடைய குணமும் இல்லை உணர்வு உடல் மனதில் ஏதேனும் ஒரு பகுதியிலும் இல்லை பகுதியிலும் இல்லை உணர்வு உடல் மனம் இவைகளுக்கு வேறாக கொண்டு உடல் மனம் இவைகளையெல்லாம் வியாபிக்கிறது உடல் மனம் இவைகளுக்கு இருப்பும் உணர்வையும் கொடுக்கிறது எல்லாம் பார் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா எல்லாம் இறவல் வாங்கியிருக்கு சூரியனுடைய ஒளியை சந்திரன் வாங்குற மாதிரி இது இரவல் வாங்கின்னு வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படி பார்த்தோம் ஆக உணர்வு உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனதை வியாபித்து கொண்டு உடலுக்கு உணர்வை அருளுகின்றது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உணர்வை அருளிக்கொண்டிருக்கிறது பிளஸ் பண்ணுறது உடல் மனம் இவற்றால் உணர்வு வரையறுக்கப்படுவதில்லை உடலும் உணர்வு இவற்றால் உணர்வு வரையறுக்கப்படுவதில்லை உடல் மனம் இல்லாவிட்டாலும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் உணர்வை சிந்திப்பதற்கு உடலும் மனமும் தேவையாக தோன்றுகிறது மனதுக்கும் உடலுக்கும் தான் உணர்வு தேவையே தவிர உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையா உணர்வுக்கு உடல் மனம் தேவையா மனதிற்கு உடல் உடல் உணர் அதாவது உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையா மனதிற்கு உடலுக்கு உணர்வு தேவையான்னா உடலுக்கும் மனதுக்கும் தான் உணர்வு தேவையே தவிர உணர்வுக்கு உடலும் மனமும் தேவையில்லை நான் யார் உடலா உள்ளமா உணர்வா எல்லாம் மூணு ஊ உடலா உள்ளமா உணர்வா நான் யார் நான் உடலையும் உள்ள எல்லா அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் சாமான்யமாக விசேஷமாகலாம் சொல்லலை விசேஷம் வந்தாலே மாய வந்துடும் ஆகையினால அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் ஒரே உணர்வுதான் வியாபித்து கொண்டிருக்கிறது ஒரே ஆகாசம் நம் அனைவரையும் வியாபித்திருப்பதை போல தூய உணர்வு ஒன்றே அனைத்து உடல்களையும் அனைத்து உள்ளங்களையும் வியாபித்து கொண்டிருக்கிறது இந்த உண்மையை உணர்வன் என்ன பண்ணுறான் உடல் பற்று உள்ள பற்றிலிருந்து விடுபடுகிறான் தன்னை உணர்வாக உணர்ந்து கொண்டு தன்மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற உடலையும் உள்ளத்தையும் அவன் என்ன பண்ணுறான் அதிமுட்சிய வந்துவிட்டேன் அதி முச்சிய அதி முச்சியன இது வரைக்கும் இந்த தன்னுணர்வு தான் எனக்கு எல்லா விதமான இது தன்னுணர்வு இருக்கிறதுனால தான் நான் மனிதன் நான் ஆண் நான் பெண் நான் இந்த ஜாத்தியை சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் என்னுடைய கல்ச்சர் என்னுடைய ரிலிஜன் எல்லாம் விவகாரத்தில் வேணும் ஆனால் அது அது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடாது மனசு இந்த ஞானம் இருக்கணும் அது வந்து தன்னுணர்வுங்கிறது ஒரு என்னது ஒரு ட்ரெஸ் மாதிரி இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த உண்மை புரியாத வரைக்கும் தன்னுணர்வு பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த உடம்பில் நமக்கு இருக்கிற ஓனர்ஷிப் இந்த இதெல்லாம் கண்ட்ரோலர்ஷிப்னுலாம் சொல்கிறாங்க அதாவது இந்த அகங்கார மமக்காரம் அதை விட்டுடும் புறப்பற்று அகப்பற்று போயிடும் உணர்வே நான் நான் உடலினுள்ளும் உள்ளத்தினுள்ளும் இல்லை உடலையும் உள்ளத்தையும் வியாபித்திருக்கிறேன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறாக இருக்கிறேன் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறேன் என் மீது உள்ளம் உள்ளும் புறமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது பாஹ்யம் ஆந்தரம் என்பது இந்த உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உள்ளாவது புறமாவது எனது இன்டர்னலாவது எக்ஸ்டர்னலாகது அவுட்டாவது இன்னாவது ஆக இரண்டும் கிடையாது ஆக நான் உடம்புக்கு உள்ளே இருக்கேன்னு நினைக்கிறதுன்னு தப்பு உடம்புக்கு வெளியில் எங்கேயோ இருக்கேன்னு நினைக்கப்படாது எங்கேயோ இருந்துட்டு யாரோ ஒருத்தர் இதை இயக்கிறாருன்னு நினைக்கப்படாது ஆக இது சர்வ வியாபகமான சைத்தன்யம் நான் இல்லைன்னா காது மூக்கு நாக்கு எதுவுமே பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வேலை பண்ண முடியாது ஆகவே நான் காதுக்கு காதாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் மூக்குக்கு மூக்காகவும் உடம்புக்கு உடம்பாகவும் எண்ணங்களுக்கு என்னது உயிர் கொடுப்பவனாகவும் நான் இருக்கிறேன் நான் நினச்ச என் மனசில் வர்ற தாட்டுக்கு சில தாட்டுக்கு நான் ரியாலிட்டி கொடுத்தா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன் சரி அதை நான் கண்டுக்கலன்னு சொன்னால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துட்டுருக்கேன் வீட்டிலே அப்படி தான் நடக்கிறது நான் சீரியஸாக சொல்லின்றிருக்கேன் நீங்கள் அதை ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி தானே வீட்டில் நடக்கிறது நான் எவ்வளோ சீரியஸாக ஒரு மேட்ரு பேசின்னு இருக்கேன் அது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே சண்டை ஒன்று என்ன என்ன மரமாக மட்டையா கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா அப்படின் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படின்னு விடுவோம் அப்படின்ன உடனே கோபம் வந்துவிடும் இல்லையா வீடுலாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு நம்ம சிலதெல்லாம் சீரியஸாக சொல்லுவோம் இதெல்லாம் விட்டு தொலை போர் இந்த ஜோஸ் அதெல்லாம் விடு பேசாமல் புத்திபூர்வமாக திருக்குறள் படின்னு சுவாமி வேஷ்ணும் ஆமாம் நீங்களாச்சு உங்கள் சுவாமிஜியாச்சு அவருக்கும் பழைப்பு இல்லை உங்களுக்கும் பழைப்பு சொல்லுவாங்களே மாட்டாங்களே அப்போ என்னென்னா நம்ம இது இதுக்கு தான் சொல்கிறது கிளாஸுக்கெலாம் போக போகக்கூடாது போனால் இப்படிலாம் ஏதாவது பொறுப்பு இருக்கா இப்போ வர வர பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சமாவது ஆசைப்படும் செய்யணும் போகணுன்னு இது வேண்டாம் இதுக்கு தான் எல்லாமே சர்வம் பிரம்மமயம்னால் என்ன சாப்பாடு எங்கிறது வரும் ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து அதுக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியணும் சரி சொல்லு சொல்லு அப்படின்னா நிஜமாக கேட்குறா அது வேற அது வேறு சந்தேகம் எப்படிலாம் இருக்கப்பா அது எப்படி சொல்றது இல்லை உனக்காக தான் கேட்குறேன்னு சொன்னேன் அதெல்லாம் மறந்துடணும் இந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் எல்லாம் மறந்துடணும் எப்படி மறக்க முடியும் கஷ்டப்பட்டு ஆசையோடு படிச்சது எப்படி மறக்க முடியும் இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகும்னா இந்த வாழ்க்கையெல்லாம் சும்மா தாமரை இலை தண்ணீர் போல என்ன வேணாலும் வந்துட்டு போட்டும் எது வேணாலும் நடக்கட்டும் போனால் போகட்டும் போடா வந்தால் வரட்டும் வாடாதான் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் எல்லாம் வரப்போகிறதும் எல்லாம் போக போகிறது என்ன ஆ என்னால் இதை பற்றி என்னென்னா பொறுப்பாக இருப்போம் அதுக்காக எங்கே பொறுப்பாக இருக்கணுமோ அங்கே பொறுப்பாக இருப்போம் ஆனால் உள்ளூர ஆழமான மனசில் இந்த ஜானம் என்ன பண்ணும்னா அகங்கார மமக்கார ராஹித்யம் யான் எனது எனும் செருக்கை அறுப்பது அதை தான் அதிமுச்சியங்கிற பதம் குறிக்கிறது அதிமுச்சிய பதத்தோட அர்த்தம் என்னென்னா இதை வந்து ஞாத்வா ஞாத்வாங்கிறார் சங்கராஜர் இது முதல்ல ஒன்று போட்டுக்கணும் நீங்கள் ஒன்று சப்ளை பண்ணிக்கணும் தம் தேவம் ஞாத்வா அந்த தேவனை அறிந்து எந்த தேவனை சைத்தன்யம் அந்த தேவனை அறிந்துன்னா நாராயணனை சிவபெருமானை எல்லாம் இல்லை அந்த தேவனை அறிந்து அந்த உணர்வே வடிவாகிய இறைவனை உணர்ந்து ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஆகையினால இறைவன் உணர்வாக இருக்கிறான் இறைவனும் உணர்வோடு இருக்கிறான் அப்படியா உணர்வே இறைவனாகவும் உணர்வே உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் ஒரு பெரிசாக ஒன்று சொல்லியிருக்கேன் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது இதுதான் பெரிய மகா சூத்திரம் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி ஒரே பொருள்தான் ஒரு தூக்கம்தான் கனவு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்புறம் முழித்த பிறகு கனவு தான் கனவு பொய்ங்கிறது உண்மையாக பொய்யா கனவு பொய்யுங்கிறது உண்மையாக பொய்யா கனவு பொய்யுங்கிறது உண்மை அப்போ இந்த நனவு பொய்யுங்கிறது உண்மையாக பொய்யா கனவு பொய்யுங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னா கனவு வந்து பொய்ங்கிறது உண்மைங்கிறது எப்போ சொல்கிறோம் ஜாகிரத அவஸ்தையில் சொல்கிறோம் நனவில் தான சொல்கிறோம் நனவில்தான் கனவு பொ சொல்கிறோம் இப்போ நனவு பொய்யின்னு நனவுல சொல்கிறோமா எப்போ சொல்கிறோம் நனவில் சொல்கிறோம் நனவு வந்து பொய்னால் என்ன அறிவுக்கு பொய் கண்ணுக்கு உண்மை அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு பொய் நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தருவோமா அறிவுக்கு முக்கியத்துவம் தருவோமா இன்னும் சில பேர் சொல்ற அறிவை அனுபவிச்ச பிறகு தான் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பேன்னா என்ன சொல்கிறது அறிவை அனுபவிக்க முடியாது அறிவாகவே நாம் இருக்கிறோம் உணர்வாகவே நாம் இருக்கிறோம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் மறக்கக்கூடாது இதுதான் ஆத்திய துக்க சாதனம் இதுதான் வாழ்க்கையில் துன்பத்தை அடியோட நீக்கிறதுக்கு வழி இது ஜாங்ரர் போட்டிருக்கர் ஜாத் ஜாதி அதாஹ்ரியிரங்கராச்சர் பிரஷு பிஷ்டாமிஷ்ட்ராலட்சணம் இடோக் ப்ரம்ம ப்ர பதங்கொடுத்துட்டா அதாஹ்ரிய ஃபலாஷத்தை கொஞ்சம் படித்தேன் அவ்வளோதான் அதாவது இவன் என்ன கேட்டான் கேள்வி கேட்குற போது அதை அறிஞ்சிக்கணுங்கிற எண்ணம் இருந்துதா இல்லையா ஏன்னா சங்கராச்சாரியார் அறிந்து என்று சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறார் மந்திரத்தில் அறிந்துன்னு இல்லாத போது சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும் அழகா ரீசன் சொல்கிறார் சங்கராச்சாரியார் ஆ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா எத் வாசோக வாச்சம் சவு பிராணசிய பிராணஹா அதெல்லாம் நான் அத்தனையும் சொல்லலை ஸ்ரோத்ரஸோத்ரம்னா என்ன காதுக்கு காது இப்போ மனசோ மனஹ மனசுக்கு மனசு வாக்குக்கு வாக்கு பிராணனுக்கு பிராண நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதாவது எல்லா இந்துக்களுக்கும் அது செயல்படுறத்துக்கான அனுகிரகம் அதுக்கு செயல்படுற தன்மை இருக்குது ஆனால் அது ஜடமானது ஆனால் அந்த ஜடமான தன்மை வெளிப்படணும்னா சேதனத்தினுடைய சேதனத்தன்மையை அது இரவல் வாங்கிக்கணும் வல் வாங்கிக்க அது செயல்பட முடியாது சைதன்யமே டைரக்டாக செயல் பண்ணலை அது தானா அது வந்து தானாகவும் செயல்படாது சைதன்யமும் ட அது சாநித்தியம்னு அதுக்கு தான் சொன்னேன் சந்நிதி மாத்திரேன அது இல்லைன்னா செயல்படாது எப்படி வெளிச்சத்தில் நாம் செயல்படுறோமோ அப்படி அப்போ அவன் கேள்வி கேட்டதுனால க சக்கு ஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தின்கிற போது அந்த கேள்வி எதுக்காக கேள்வி எதுக்காக கேட்கப்படுறது கேள்வி கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே கேட்டுருக்கான் ஆகவே தெரிந்து கொண்டுன்னு சேர்க்கணுங்கிறார் மனசுக்கு சிந்திக்கிற சக்தி பேசுகிற சக்தி மூச்சு விடுற சக்தி இதுக்கெல்லாம் சைத்தன்யம் அனுகிரகம் செய்திருக்கிறது நான் அருள் புரிகிறேன் நான் அதற்கு அருள் புரிகிறேன் நான் அதை மதித்தாதான் அதுக்கு மதிப்பு நான் இதை மதிக்கலைன்னா இதுக்கு மதிப்பு கிடையாது ஞாத்வா அறிந்து அதிமுச்சிய அதிமுச்சியன்னா சங்கராச்சாரியர் சந்யாசங்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு இந்த உலக வாழ்க்கையில் இந்த பணம் சம்பாதிக்கணும் அதை பண்ணணும் எல்லா அதாவது என்ன சொல்கிறது என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் அப்புறம் என்ன என்னுடைய சொத்து இதில் தானே நமக்கு புத்தி நிறைய இருக்குது டைம் எல்லாம் சாகர வரைக்கும் இதில் தானே போயின்ட்டுருக்கு எல்லாம் போகணும் இந்த உடம்பை காப்பா என்ன மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் என்ன ஆகுமோன்னு இந்த ஆன்சைட்டி ஃபியர் சொல்கிறாங்க இல்லையா வாழ்க்கையில் வந்து இந்த எதிர்பார்ப்பு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ பயம் இத்தனையும் என்னென்னா இது என்ன ஆனாலும் சாக போகிறது இது புழுத்து போனாலும் சரி என்ன வேணாலும் சரி ஆஸ்பத்திரியில் சொபிஸ்டிகேட்டடாக ஐம்பத்தஞ்சு நாள் வச்சுருந்தாலும் சரி இது ஒரு நாளைக்கு போதான் போக போகிறது ஆஸ்பத்திரியை சுற்றி பாதுகாப்பு போட்டதுனால உடம்புக்கு பாதுகாப்பு வந்துடுமான்னா வராது வராது எல்லாம் வாழ்க்கையில் என்ன ஆகிடுமோ என்ன படிக்கிறத படிச்சுட்டு இருப்போம் அதுக்கு தைம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் ஆனால் அதிக நேரம் இது கொடுக்கணும் அதாவது சந்யாசம்னு சொன்னால் காஷாயம் போட்டுட்டா போகிறேன் காஷாயம் மோட்சம் கொடுக்குமா காஷாயத்தை மாத்திரம் போட்டுட்டால் மோட்சம் கிடைக்குமா வேணால் காஷாயம் போட்டுண்டு மந்திரங்கள் எல்லாம் சொன்னால் இது படிக்கிறதுக்கு லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போவேண்டாம் அதுக்காக வேண்டி ஆனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா இது வந்து ஆந்தர சந்நியாசம் வித்வத் சந்ந்ந்ந்யாசம் உள்ளுக்குள்ளே சன்னியாசம் நடக்கணும் என்ன சந்நியாசம்னா அகங்கார மமக்கார சந்நியாசா இந்த உடம்பையோ வாழ்க்கையோ நான் வந்து இது என்னதுன்னு நினைக்க போகிறதில்ல என்னுடைய பொருள்களை என்னதுன்னு நினைக்க போகிறது இல்லை என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு காரணமான உடம்பையே நான் வந்து அபிமானம் வைக்கப் போகிறதில்லை அகங்காரம் இல்லைன்னா மமக்காரத்துக்கு அவகாசம் எங்கே நான் எதையும் கட்டுப்படுத்த போகிறதும் இல்லை எதையும் கட்டுப்படுத்த என்னால் முடியவும் முடியாது ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஃப்யூச்சரெல்லாம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் வாழ்க்கையில் எதிர்காலத்தை நான் என்னால் கட்டுப்படுத்த முடியுமா எதிர்காலத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி எங்கிட்ட இல்லை எனக்கு தேவையும் இல்லை ஏன்னா நான் தனியாக இருந்தால் தானே நான் ஒரு தனி ஆள்னு நினைச்சா எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலைப்படணும் நான் தனிங்கிற ஆளே உண்மை இல்லையே தனிங்கிற ஆளே ஒரு மாயக்கற்பனைங்கிற போது இந்த தனி ஆளுக்கு பாதுகாப்பு இந்த தனி ஆளுக்கு ஒரு எதிர்கா எதிர்கால வாழ்க்கை இதை பற்றி நான் என்னத்துக்கு யோசிக்க போகிறேன் தனியாலே இல்லாத போது இல்லாத ஒருத்தனுக்கு ஏது பாதுகாப்பு இருக்கிறவனுக்கு தானே பாதுகாப்பு வேணும் இது இதெல்லாம் இந்த ஆட்டிடியூடு மாறிடுறது இதுவரைக்கும் என்ன காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எதிர்கால வாழ்க்கையில் நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நான் என் எதிர்காலங்கிறது தனியாகவே இல்லையே எங்கே வியாபகமாக இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஏது எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்வு காலம் ரெண்டாவதாக பொருள் இல்லாமல் பாதுகாப்புக்கு என்ன அவகாசம் பாதுகாப்பே தேவையில்லையே பாதுகாப்புங்கிறதே மாயைதானே எதிர்பார்ப்பு பாதுகாப்பு எல்லாம் மாயக்குள்ளே தான் அடங்கிறது பயம் பயப்படுறதுக்கு காரணம் என்ன தன்னுணர்வு தான் காரணம் நான் ஒரு இன்டிவிஜுவலுங்கிறது தான் காரணம் இந்த வரையறைக்குட்பட்டவன்தான் நான் அப்படிங்கிறது காரணம் எல்லா உடம்பும் நான்கிற போது பத்து உடம்பு சாகிறது பத்து உடம்பு பிறக்கிறது புறக்கிற உடம்பும் நான் செத்து போகிற உடம்பும் நான் தான் பூமியும் நான் அதுக்கு அப்பாற்பட்டவனும் நான் தான் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்சக்ராண நேத்திரே எல்லாம் இதோட சேர்த்து தான் படிக்கணும் ந ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபிவோகம் சிவோகம் மனம் நான் நான் இல்லாமல் மனமில்லை மனம் நான் புரியுதா நான் இல்லாமல் மனம் இல்லை மனம் உண்மையும் இல்லை மனசு மித்யா மனோபுத்தி இது இது இப்படி அப்படின்னுலாம் யோ யோசிச்சு புரிஞ்சுன்னு இருக்கேன் அதுவும் உண்மையில்லை புத்தி அகங்கார தன்னுணர்வு அப்புறம் சித்தம் எத்தனையோ மெம்மரி அதெல்லாம் சித்தானி ந அகம் மனோபுத்தி அகங்கார சித்தானி அகம் ந நச்சஸ்ரோத்ரஜிவே காதும் கண்ணும் நான் இல்லை நச்ச கிராண நேத்திரே மூக்கும் இல்லே கண்ணும் இல்லை நச்ச வோம பூமி ஆகாஷமும் நான் இல்லை பூமியும் நான் இல்லை ந தேஜகா நெருப்பும் நான் இல்லை ந வாயு காற்றும் நான் இல்லை சிதானந்தரூபா அறிவானந்தரூபம் சிதானந்தூப்போ ஸ்வரூபோ சிதானந்த ஸ்வரூபா சிவோகம் ஷிவோகம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதுதான் சத்தியம் என்ன பண்ணினாலும் சத்தியம் சத்தியந்தானே அதுக்கு ஒரு ஸ்லோகம் என்ன ஒரு ஒரு என்ன நம்ம சொல்கிறோமே எப்பவும் சாதாரண தனோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் உத்ருத்திய புஜமுச்சியத்தே வேதாசாஸ்திராத் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் ந தெய்வம் சங்கராத் பரம் என்ன சொல்லுகிறோம் ஏஷமும் நான் சங்கரன்னு எல்லாம் சைதன்யந்தான் என்ன அர்த்தம்னா அதாவது சத்யம் சத்யம் புனசத்தியம் கேட்டிருக்கீங்க இல்லையா இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல் சத்யம் சத்யம் புனசத்தியம் உத்திருத்துஜமுச்சத்தை வேதாஷாஸ்திராற்பரம் நாஸ்தி நதைவம் சங்கரா இதுக்கு என்ன அர்த்தம் கையை தூக்கிண்டு வேறு சொல்வது தான் நம்ம சொல்லுவோம் ஆபதாமபர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாமியம் அப்படி சொல்லிட்டு சத்யம் சத்யம் புனசத்தியம் அது முன்னாடி வேறு ஒரு ஸ்லோகம் இருக்குது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்தி என்ன அழகான ஸ்லோகம் தெரியுமா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் ஒரு தரம் சத்தியம் இல்லை சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்திய புஜமுச்சத்தை புஜமுத்ருத்திய உச்சத்தைன்னு அர்த்தம் கையை தூக்கிண்டு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உத்திருத்திய புஜமுச்சியத்தை வேதாஷாஸ்திராது பரம் நாஸ்தி வேதசாஸ்திரத்துக்கு மேலாக ஒன்றும் கிடையாது நதைவம் சங்கராத் பரம் சாஸ்திரம்னா வேதங்கள் சாஸ்திரங்கள் தான் அப்புறம் தெய்வம்னு சொன்ன சங்கரன் கேசவன் சைதன்யத்தை தான் அப்படி சொல்றது ஆஹா அதிமுச்சிய அதிமுச்சிய சொன்ன இதுல இருக்கிற ஆத்ம புத்தியை விட்டுவிட்டு அப்படி ஒரு அர்த்தம் சங்கராஜர் சொல்ற ஆத்ம புத்தியை விட்டுவிட்டு ஸ்ரோத்ராதி கரண கலாபம் ஸ்ரோத்ராதி கரண கலாபம் உஜித்வா அதனால் இதில் இருக்கிற அபிமானத்தை விட்டுவிட்டுன்னு அர்த்தம் அதுதான் நான் சொன்னேன் ஓனர்ஷிப் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு அபி ஆசை இருக்கு இல்லையா வீட்டை வீட்டுக்கு நான் தான் தலைவன் இந்த வீட்டை நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அபிமானம் இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்கு நான் தலைவன் இல்லை இந்த உடம்பை நான் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இதை நான் ஆள வேண்டிய அவசியமும் இல்லை ஜாக்கிரதை தர்மசாஸ்திரப்படி இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் பாடமே இந்த உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இதுக்கு முன்ன அடுத்தது ஒன்று வரப்போகிறது அதி முச்சிய தீராகான்னு வரப்போகுது அதி முச்சியன்னு சொன்னால் ஆத்ம புத்தியை விட்டுவிட்டு இந்த வரையறைக்குட்பட்ட உடல் மனம் இவைகளில் உள்ள ஆத்ம புத்தியை விட்டுவிட்டு இதில் இது தனக்கு இருக்கும் உரிமையை உரிமை உணர்வை விட்டுவிட்டு நான் இதுங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு அகங்கார மமக்காரத்தை விட்டுவிட்டு இந்த உண்மையை அறிந்த பிறகு நான் இதில் அபிமானம் போயிடுச்சு சுருக்கமாக சொன்னால் இந்த காரிய கரண சங்காதத்தில் அபிமானத்தை விட்டுவிட்டு இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அபிமானம் நான் எத்தனை காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணியிருக்கோம் நான் படித்தவன் நான் பணக்காரன் நான் தர்மிஷ்டன் சாஸ்திரத்தை கடைபிடித்த நான் பரமபக்தன் நான் ஞானி எல்லாம் அகங்காரந்தான் நான் கேனோபனிஷத் படிச்சுட்டேன் அப்படின்னா போகிற கேணோபனிஷத் படிச்சுட்டேன்னு நீ சொல்கிற போதே படிக்கலன்னு தெரியுதுன்னா அது சொல்கிற போதே பெருமையாக நான் கேனோபனிஷத் படிச்சுட்டேன் தெரியுமோ அப்படின்னா தெரிஞ்சு விடுத்த கேனோபனிஷத்து படித்ததுக்கு பிறகு நான் கேனோபனிஷத் படித்தேங்கிற அபிமானம் கூட இருக்க விடாது எதுவும் பேச்சுக்கு சொன்னேன் எங்க கேன் எங்கள் அதுக்காக ஊரில் போன உடனே சுவாமிஜி சொல்லியிருக்கார் படித்தேன்னு சொல்லப்படாதுன்னு சொல்ல வேண்டாம் அது ஒரு லெவல் நான் சொல்கிற போது நம்ம உள்ளுக்குள்ளே சொல்லிக்கணும் உண்மையை புரிஞ்சதுக்கு பிறகு படித்தேங்கிற அபிமானமும் கிடையாது நான் ஞானியும் கிடையாது அக்ஞானியும் கிடையாது அகம் பிரம்மாஸ்மி அவ்வளோதான் அப்புறம் என்னது ஆத்மபாவம் சங்கராச்சாரியா ஸ்ரோத்ராதவ் ஹீ ஆத்மபாவம் கிருத்வா தது உபாதிஹி சன்னு தது ஆத்மனா ஜாயத்தை மிரியத்தே சம்சரதிச்சா இதில் ஆத்மபாவத்தை வைக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோன்னா நான் பிறந்திருக்கேன் சாகப்போகிறேன் நான் இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறேனோ தெரியலேன்னு கவலைப்படுறான் அது ஆகையினால் என்னதுன்னா ஸ்ரோத்ராதி லக்ஷணம் பிரம்ம ஆத்ம இத்தி விதித்வா அதுக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுகொண்டு அதிமுச்சிய ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியஜிய ஆத்மபாவத்தை அதுலேருந்து விட்டுவிட்டு யார் இதில் ஆத்மபாவத்தை விடுறானோ அவனுக்கு பேர் என்னென்ன தீராக யாருக்கு வந்து இந்த தன்னுணர்வை விட்டு விடுகிறானோ எவன் தன்னுணர்வை விட்டு விடுகிறானோ அவனே தீரன் தீராக ஆத்மபாவம் பரித்யஜ் ஜீவாத்மபாவம் பரித்தியஜிரமாத்மபாவம் ி இப்படி போட்டுக்கலாம் தீரா ஜீவாத்மபாவம் பரித்திய பிரம்மாத்மபாவம் குர்வந்தி ஜீவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள்னா ஜீவாத்மபாவத்தை விட்டுட்டு பரமாத்மபாவம் அல்லது பிரம்மாத்மபாவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஏ ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியஜந்தி தே தீரா தீமந்தா நகி விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேன श्रोत्रादि ஆத்மபாவா சக்கியா பரித்யக்தும் சங்கராச்சார சொல்கிறார் அதாவது எவ்வளவுதான் சிறப்பான புத்தி இருந்தாலும் உபனிஷப்படித்து அந்த ஞானத்துக்கு சமமான ஞானம் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்கிறார் என்னதான் நீ சம்ஸ்கிருதத்தில் நியாயத்தில் சாஸ்திரங்களில் வியாக்கரண பண்டிதனாக இருக்கலாம் நியாய பண்டிதனாக இருக்கலாம் ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை நீ நீ என்ன தீரன்கிறார் நீ மற்ற சாஸ்திரத்தில் தீரனாக இருக்கலாம் மற்ற சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் நீ தீரனாக இருக்கலாம் ஆனால் நான் பிரம்மஸ்வரூபம் சர்வம் பிரம்மமயம்ங்கிற ஒரு ஜானத்தை நீ உன் புத்திக்கு என்ன பெருமை அப்படிங்கிறார் உன் புத்திக்கு சிறப்பே எல்லாம் ஏகாத்ம சர் ஆத்ம ஏகத்துவ ஞானத்தை தான் உன் புத்திக்கே மகிமை ல்லாட்டி அந்த புத்தி என்ன புத்தி மோக்மடைகிறதுக்கு உபயோகம் இல்லாத புத்தி ஒரு புத்தியாங்கிறார் இப்போ கீதையில் பிரிச்சிருக்கார் பகவான் சாத்விகி புத்திஹி ராஜசி புத்திஹி தாமசி புத்திஹி என்னது பார்ப்போமா சாத்விகி புத்திஹி ராஜசி புத்திஹி தாமசி புத்திஹி புத்தியை பிரிக்கிறார் நல்ல ஸ்லோகம் அது புத்தியை சொல்லும் பொழுது प्रवृत्ति निवृत्च कार्ये भयाभ बंध मोक्ष वेत्ती पद्ठट्याय मुपद श्लोक बुद्धिस् पाथसात्क ययाधर्ममच कार्यमेंव अयथवत्जाती बुद्धिस् पाथराजसी अधमी या मनते तमसा वृता सर्वान् विपरीता बुद्धिस्स पाथतामसी அதாவது எதில் ஈடுபடணும் எதில் ஈடுபடக்கூடாது எதில் செயல் புரியணும் எதில் செயல் புரியக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது எது பந்தம் எது மோக்ஷம் அப்படின்னு பகுத்தறியற புத்திக்கு பேர் தான் சாத்விகி புத்திங்கிறது புத்தியை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும் புத்தியை வந்து லௌகிக விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதை விட மோட்சத்துக்கு உபயோகப்படுத்துகிறது தான் அர்த்தத்துக்கு புத்தியை யூப உபயோகப்படுத்தணுமா காமத்துக்கு உபயோகப்படுத்தணுமா தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணுமா மோக்ஷத்துக்கு உபயோகப்படுத்தணுமானு கேட்டால் இந்த உடம்பு எப்போ போகும்னு தெரியாது அதனால் அர்த்தகாம தர்மங்களில் புத்தியை உபயோகப்படுத்துகிறதுங்கிறது பைத்தியகார்த்தனம் ஆகல மோக்ஷத்துக்காக உபயோகப்படுத்தணும் அதுலேயும் சங்கராச்சாரர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆத்மீகத்துவ தீஹி பரமாத்மா பரமாத்மாகிட்ட பக்தி பண்ணணுங்கிற தீயை கூட அவர் ஒத்துக்கலை சங்கராஜர் ஒரு வியாபகாரி ஒரு லெவல்னா இது பண்ணுறார் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சர்வாத்ம பாவம் அந்த ஐக்காத்மிய ஜானத்தை அடையிலன்னா அந்த புத்தி என்ன புத்திங்கிறார் அதான் சொல்கிறார் விசிஷ்ட தீமத்துவ மந்தரேன ஸ்ரோத்ராதி ஆத்மபாவாக பரித்திய்தும் நகிசக்கியா இந்த ஆத்ம ஜியான புத்தி இல்லைன்னா இதை தியாகம் பண்ணுறது ரொம்ப கடினம் பிரம்மாத்ம புத்தி இல்லைன்னா இந்த ஜீவாத்ம புத்தியை தியாகம்ன்றது ரொம்ப கடினங்கிறது இப்போது புரிஞ்சுக்கணும் பிரம்மாத்ம புத்தியா ஜீவாத்ம புத்தி தியாக அதிமுச்சிய அதிமோச்சனம் நாமக்கிம் அதிமோச்சனம் அதிமுச்சியன்னா என்ன அர்த்தம் அதை போட்டிங்கன்னா அதிமோச்சனம்னு போடணும் அதிமோச்சனம் நாமக்கிம் அதிமுச்சியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு டோட்டாலிட்டியும் விட்டுடணும் இந்த வஷ்டி புத்தியும் போகணும் சமஷ்டி புத்தியும் போகணும் வெஷ்டி சமஷ்டிங்கிறதே சத்தியம் கிடையாது ஒன்று தான் ஒன்று அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் அதை வந்து அழுத்தமாக சொல்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா சங்கராச்சாரர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர்றார் இந்த உண்மை உனக்கு புரிஞ்செடுத்துன்னா நோ ரிச்சுவல்ஸ் கிரியர் நோ ரிச்சுவல்ஸ் நோ லௌகிகம் கர்ம வைதிகம் கர்ம வைதிக கர் லௌகிக கர்மமாவது வைதிக கர்மமாவது பிக்ஷான்ன மாத்திரைனச்ச துஷ்டிமந்தா ஆனால் உனக்கு வைதிக கர்மம் லௌகிகமோ வைதிகமோ ரெண்டு கர்மமும் கிடையாது ஆகினாலும் நீ எப்போ இந்த ஜான நிஷ்டையிலே இருக்கணும் அதுதான் தீரம் ந கர்மனா ந பிரஜையா தனேன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஓ இந்த மந்திரத்தை பாருங்க ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா எத் வாசோஹ வாச்சம் சபு பிராணசிய பிராணா இது ஜாத்வா சக்குஷு அதிமுச்சிய தீராஹா இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்போ தீராகாங்கிறதுக்கு சொன்னது சொன்னேன் தீராகான்னா யோகிய தகுதியுடையவர்கள் அர்த்தம் அவங்க தான் இதை உட்கார்ந்து இப்படி பொறுமையாக படிக்க ஒன்றரை மணி நேரம் நம்ம பொறுமையாக படி பொறுமையாக படிக்கிறோம்னா நமக்கு உங்களுக்கெல்லாம் நீங்களாம் தீரர்கள் தீரர்கள் தீரத்துவம் இல்லைன்னா எப்படி படிக்க முடியும் கட்டோபனிஷத்தும் தீரசப்தத்தை யூஸ் பண்ணுறது பகவத்கீதையிலேயும் தீரகாங்கிறார் சாதாரணமாக தீர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த புத்தியை அனாவசியமாக தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது புத்தியை காப்பாற்றணும் இந்த புத்தியில் எது இருக்கணுமோ அதுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து புத்தியை காப்பாற்றிக்கிறது சுருக்கமாக சொன்னால் உணர்ச்சிகளால் உணர்ச்சிகளால் கவரப்படாத புத்தி உணர்ச்சிகளுக்கு துணை போகாத புத்தி அப்படி சொல்லணும் இந்த புத்தி வந்து என்னோடய ஆசைக்கு துணை போகக்கூடாது புத்தி வந்து ஆசையை செம்மப்படுத்தணும் என்னுடைய ஆசையை வந்து எந்த ஆசை நியாயம் இல்லையோ அந்த ஆசையை நீக்கி எந்த ஆசை நியாயமோ அந்த ஆசைக்கு துணை போகணும் தர்மமான ஆசைக்கு மனது துணை புத்தி துணை போகணும் அதர்மமான ஆசைக்கு மனசு புத்தி துணை போகக்கூடாது இப்போ உணர்ச்சிகளுக்கு துணை போகக்கூடாது உணர்ச்சிகளெல்லாம் புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு சிறு வயசுலேருந்தே ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போய்டுறது ஆஹா தீரகாங்கிற சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் தியம் இந்திரியேபியா ரக்ஷதி இது தீரகா இந்திரியங்களிடமிருந்து புத்தியை எவன் பாதுகாக்கிறானோ அவனுக்கு தீரன்னு பேர் கண் போன போக்கில் போகாமல் கால் போன போக்கில் போகாமல் சாஸ்திரம் சொன்னபடி புத்தியை செலுத்தவனுக்கு பேர் தான் தீரன்னு பேர் அதனால்தான் காயத்ரி ஜபம் பண்ணுறோம் தியோயோன பிரச்சோதயாத் நகா தியஹா தர்ம மார்க்கே பிரச்சோதயாத் ஏன்னா தெரியும் நம்ம புத்தியை இழுத்துன்னு போயிடும் ஆகையினால்தான் அவ்வளோ அலர்ட்டாக இருக்குது அதுக்காக வேண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க அதுக்கு தான் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டே பார்த்துக்கணும் சத் சங்கத்திலேயே இருக்கணும் இந்த ஜனங்களோட பழகக்கூடாது கெட்ட ஜனங்களோட பழினா புத்தி கெட்டு போயிடும் தியஜதுர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அகோராத்திரம் ஸ்மரநித்யம் அனித்யதாம் கெட்டவனுடைய சேர்க்கையை விட்டுரு நல்லவனோட பழகு தியஜதுர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அகோராத்திரம் ராத்திரியும் பகலும் புண்ணியம் பண்ணிண்டே இரு அப்புறம் வாழ்க்கையில் எது நிலச்சிருக்கும் நிலைச்சிருக்காதுன்னு பாருன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸ்மரநித்யம் அனித்யதாம் எது எதுக்கு புத்திக்கு தானே கெட்டவருடைய சேர்க்கையை விடுக நல்லவர்களோடு சேர்ந்திருக்க அப்புறம் என்ன இரவும் பகலும் புண்ணியத்தை செய்க வாழ்க்கையில் நிலையானது எது நிலையற்றது என்பதை எப்பொழுதும் பகுத்து அறிக ஸ்மர நித்தியம் அனித்யதாம் அதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக ப்ரொடெக்ட் பண்ணணும் தியம் இந்திரியப்பியார் ரக்ஷதி இந்திரியப்பியான்னு அர்த்தம் சென்சார்கன்ஸ் இந்திரியங்களிடமிருந்து காப்பாற்றுறது அதனால தான் வள்ளுவர் சொன்னார் உரன் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் ரஷதி உரன் என்னும் உறுதியான அறிவு என்கின்ற துரட்டியை கொண்டு அஞ்சு யானையா இது இழுக்கிறது அஞ்சு பக்கம் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து வரன்னா மோக்ஷம் வரன் வைப்புன்னா நிரந்தரமான இது வா வரன்னா வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மோக்ஷம் வரன் வைப்பு அதனால் வரேண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா வள்ளுவர்னு சொல்கிறார் வரன் வரன் இன்னும் வைப்பிருக்கோர் வித் வரன்னு என்ன கல்யாணத்துலையும் வரனுங்கிறோம் வரன்னா என்ன விரணோதி வரஹா செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் எப்படி செலக்ட் பண்ணுறது நான் அதெல்லாம் சொல்லலை செலக்ட் பண்ணுறது அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவான் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா வேறு எங்கேயாவது போயிடும் அப்புறம் ஏன் புத்தி கிழ போயிடும் வரன் என்னும் வைப்பு அதாவது பர்மனண்ட்டுங்கிறார் வித்துன்னா விதைன்னு அர்த்தம் ஆக இந்திரிய நிகிரகந்தான் இந்திரிய நிகிரகத்தை தான் தீரன் சொல்கிறார் புலனடக்கம் பயின்றவனே தீரன் புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம்னாங்க அதைத்தான் தீரம்னு போட வேண்டியதான் வீரம் வீரம்ங்கிறது வீரியசிய பாவ வீரஸ்ய பாவா வீரியம் தீரஸ்ய பாவா தைரியம் தீரஸ்ய பாவா தைரியம் வீரஸ்ய பாவம் இப்போ வீரியம் தைரியம் இந்த தீரத்துல இருந்து தான் தைரியம் வந்திருக்கு தீரத்துவம் வரணும்னா என்ன பண்ணுறதுன்னா நிஷ்காம தர்ம கர்மயோகம் பண்ணணும் உபாசனை பண்ணணும் நன்றாக பலனை விரும்பாமல் இதெல்லாம் பண்ணினாத்தான் இந்த தீரத்துவம் வரும் ஆகவே இந்த தீரகாங்கிற சப்தம் தகுதியை குறிக்கிறது சங்கராச்சாரியாரோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம் இதுதான்ப்பா புத்தி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இதல்லவோ ஞானம்ங்கிற மாதிரி சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஆத்ம ஏகத்துவ புத்தி அல்லவோ புத்தி மற்ற புத்தி எல்லாம் புத்தியா அப்படிங்கிறார் அஹ இந்த புத்தியினால் பெறப்படுவது ஞானம் ஆஹ தீரகா தீராக தீராகா ஞாத்வான்னு பார்க்கணும் தீரர்களே ஞானிகளாகிறார்கள் இந்த ஞானத்தை புத் புத்தியானது இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் ஆத்ம ஏகத்வானத்தை சர்வாத்ம ஞானத்தை இந்த புத்தி சம்பாதிக்க வேண்டும் என்பது சங்கராச்சாரியருடைய கருத்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த புத்திக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு போடலாம் தீராக சொன்னால் அதிகாரிகள் யசம்ப்பீரான் அதிமுச்சீரா தியைஷா பூவ் பிரேத்த பிரேத்தியன வியாவிர்த்திய அஸ்மால் லோகாத் அஸ்மால் லோகாத்துன்னா என்ன அர்த்தம்னா புத்திர மித்ர கலத்திர பந்துஷு மம அகம்பாவ சம் விவகார லக்ஷணாத் பிரேத்ய அஸ்மால் லோகாத்துங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சொல்கிறது பையன் மனைவி சொந்தக்காரங்க இவங்ககிட்ட எல்லாம் உன்னுடையவர்கிற எண்ணத்தையும் நான் அவர்களை சேர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தையும் அது ரொம்ப ஒட்டி உறவாடுற தன்மையிலிருந்தும் விட்டு விட்டு அப்படிங்கிறது எங்கே இருக்கு இதெல்லாம் கீதையில் சொல்லி பயப்படாங்க நீங்கள் நம்ம பண்ணிடவா போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம் இந்த ஜென்மாவலையில வேறு எதாவது ஜென்மாவலியாக பண்ணால் போகிறது இல்லையா நம்ம தான் போஸ்ட்போனிங்களே எக்ஸ்பர்ட் ஆச்சே एवच जन्म दर्शनं எனிரிஷு வைராமனியுஜரா வியிதுஷா ஆசக்ரங்கிஷு புத்திருதிஷு ஆஹ்புத்திரமித்தராச்சிரல வைஃ மி ஃப்ரெண்ட் புத்தன் பய்ய ஏன் புத்திரி போடலையான்னு கேட்காதிங்க அண்டர்ஸ்டுட் ஆ புத்திர மித்ரை பொதுவாக இந்த அப்பாவுக்கெல்லாம் புத்திரன் பேரில் பிரியன் ஜாஸ்தியாக புத்திரி பேர்லையா ஆமாம் உங்களுக்கு தான் தெரியுமே ஆ புத்திர புத்திரமித்ர கலத்திர பந்துஷு புத்திரமித்ர கலத்திர பந்துஷு என்னது அது லக்ஷனா அது மம அகம்பாவ சம் விவகார லக்ஷணாத் ஆதிசங்கரர் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் இதில் சொல்லுவார் மம அகம்பாவம் அதை வந்து பகவத்கீதையில அப்படி தான் சொல்கிறார் அர்ஜுனனை பற்றி சொல்லும் பொழுது ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் இப்போ அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா பீஷ்மரும் துரோணருக்கும் நாம் வேணும் எனக்கு பீஷ்மரும் துரோணரும் வேணும் அகம் ஏத்தேஷாம் மம ஏத்தே அங்கேயும் ஆக இந்த நான் எனது அவருக்கு வந்து இந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ஒரு வழி பண்ணிடுறார் ஆதிசங்கர் எங்கே பார்த்தாலும் பாஷ்யங்களை பார்த்தா பிரம்மசூத்திரம் தொடங்குகிற போதும் யுஷ்மத் அஸ்மத்து ஆரம்பிக்கிறார் எங்கே கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறார் ஆக இந்த அகம் மம பாவா அகம் மம பாவா சம் வவகார ரொம்ப இன்டிமேட்டாக ஓவரா அட்டாச்மெண்ட் வச்சுண்டு அப்படி இருக்கோமே விவகாரம் சொல்லப்படாதோ சம் விவகாரங்கிறார் டைம் ஃபுல்லாக அதுக்கு தான் கொடுக்குறான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுக்கே நேரம் சரியாக போய்டுறது பகவானை தியானம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை சேதா நல்ல ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கோ நேரமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேமிலியோடு அட்டாச்சாக இருக்காங்கிறத சொல்கிறார் அவங்க வேண்டாம் போயிட்டு வான் க்ளாஸ் கேம்புக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லை நான் போய்ட்டா அப்புறம் உன்னை யார் பார்த்துக்கிறது அவங்க ஒரு வாரமாக நிம்மதியாக இருக்கலான்னு அவங்க பார்க்குறாங்க இப்போ அகம் ம மம மமாக சம் விவகார லக்ஷணா தியக்த சர்வ ஏஷனா இத்தியர்த்தகாங்கிறார் எல்லா ஆசைகளையும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை துறந்து விட்டு ஏன்னா ஆசைப்படுறதுக்கே தனி ஆள் இல்லையே ஒரு இன்டிவிஜுவலாக இருந்தால் தானே டிசையர்லாம் அகமேவ சர்வங்கிற போது நான் எதுக்கு ஆசைப்படுறது எவ்ரி திங் ஈஸ் யூ எதுவுமே உன்னுடையது இல்லை எல்லாமே நீ இங்கே என்பொழுது உன்னுடையது என்று என்ன இருக்கிறது அனைத்துமே நான் என்கிற பொழுது என்னுடையது என்று எங்கே இருக்க போகிறது ஆகையினால அதெல்லாம் இல்லை தக்த ஏஷனா பூத்வா இது அர்த்தா ஆக ஞாத்வா அதிமுச்சிய அதிமுச்சிய ஆத்மபாவத்தை விடுங்கிறார் முதல்ல இண்டிவிஜுவாலிட்டியை விடணுங்கிறார் அதில் இருக்குது அதி முச்சியன்னா இந்த கண்ணுக்காது மூக்கோட ஆத்மாங்கிற புத்தியை விட்டு சொன்னார் அதிமுட்சிய தீராக அஸ்மாத்து லோகாத்து பிரேத்திய அஸ்மாத்து லோக்காத்து பிரேத்தியன்னு அர்த்தம் இந்த உறவுகள் உடம்பு இந்த பற்றையெல்லாம் நன்றாக துறந்து விட்டு துறந்து விட்டு அறிவால் துறந்து விட்டு இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மனசில் துறந்துடணும் அந்த மனதளவில் நாம் துறவி ஆகிடணும் அதுக்காக வெளி வேஷம் அவசியம் இல்லை காஷாயம் போட்டுண்டாதான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லலை ஞானாதேவத்து கைவல்யம் ஞானேன முக்தி நது முண்டனேன மொட்டை அடிச்சுக்கிறதுனால முக்தி இல்லை அறிவால் தான் முக்தின்னு சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் மொட்டை அடிச்சு நீங்கள் கேட்கக்கூடாது எங்களை பார்த்து அதுக்கு ஒரு காரணம் அது ஒரு சாஸ்திரம் பண்ணின்னு இருக்கும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் உலகம் பழித்தது எது உலகம்னா யாரு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட் உயர்ந்தோர் மேட்டே அப்போ அவங்க எதை பழிக்கிறாங்கன்னா அது நீங்கள் எப்படினா எடுத்துக்கலாம் அதர்மத்தை பழிக்கிறார்கள் அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் அவர்கள் பழிக்கிறார்கள் அகப்பற்று புறப்பற்று ரெண்டும் வாழ்ந்தான் அகங்காரம் அமகாரம் இதை நீக்கணும் அப்படிப்பட்ட அஸ்மால் லோகாத் பிரேத்திய அம்தவந்தி அம பவந்தின்னு சொன்ன இங்கேயே இப்பொழுதே ஆனந்தமாக அத்திரம சமஷ்ணுங்கிற சங்கராஜர் அத்திரம சமஷ்ணு கட்டோபனிஷது ரெண்டு மூணு பதினாலு நிறைய கோட் பண்ணுறார் ஆதிசங்கர் அத்தபிரம்ம சமஷ்ணு இங்கேயே இப்பொழுதே இந்த வாழ்க்கையிலேயே பேரின்பத்தை உணர்கிறான் ஆக இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் இருக்குது ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா வாசோக வாசம் சவு பிராணசிய பிராண சக்ஷுஷு அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது ஆத்ம ஜானம் ஆத்ம ஜானங்கிறது என்னது ஆத்மஸ்வரூபத்தை பற்றின ஞானம் ஆத்ம ஜானம் ஆத்மாவினுடைய ஃபீச்சராக நேச்சர்லாம் என்ன அது வந்து சுத்த சைதன்யம் என்பதை அறிந்து அது தூய உணர்வு என்பதை அறிந்து அப்புறம் அதிமுச்சிய அதிமுச்சியன்னு சொன்னால் அந்த அந்த காது கண் மூக்கு இவைகளோடு தன்னை இணைத்து கொள்வதிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு தீராகா தீராகன்னா என்ன அர்த்தம் ஞான யோக்கியத்தை உடையவர்கள் வேதாந்தம் படிக்கிறதுக்கான தகுதி ஆத்மபாவத்தை விட்டுவிட்டு ஆத்மஜானம் அப்புறம் வந்து என்ன அப்புறம் ஆ ஆத்மஜான பலம் அதுதான் அடுத்தது பார்க்குறோம் அஸ்மாக லோக்காத் பிரயத்திய அமிர்தாக பவந்தி இந்த உடம்பு இந்த உலக வாழ்க்கையில் எல்லா பற்றுகளையும் துறந்து விட்டு பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் திருவள்ளுவர் பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் பற்றுன்னா என்ன அர்த்தம் இப்போ சொன்னதுதான் அகப்பற்று புறப்பற்று இவைகளெல்லாம் நீக்கினாத்தான் நீ உனக்கு இந்த என்னது மறுபடியும் மறுபடியும் பிறக்கிற தன்மையிலேருந்து இந்த பற்றுலேருந்து விடுபடலாம் நம்முடைய பற்ற ஆராய்ச்சி பண்ணி பற்ற விடணும் பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் பிறப்பிருக்கும்னா மோட்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம் மீண்டும் பிறவாமல் இருக்கும்படி செய்யும் மீண்டும் உடற்பற்று உலகு பற்றை வைக்காமல் செய்துவிடும் அர்த்தம் மற்ற நிலையாமை காணப்படும்னா நீ அப்படி பற்ற நீ அறுக்கலேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் இன்பம் வந்து நிலைச்சிருக்காது உண்மையான இன்பம் உனக்கு கிடைக்காது நிலையாமையைத்தான் உனது வாழ்க்கையில் நிலையற்ற இன்பத்தைத்தான் அவ்வப்பொழுது அனுபவிப்பாய் துன்பம் கலந்த நிலையற்ற இன்பத்தைத்தான் நீ அனுபவிப்பாய் அப்படின்னு அர்த்தம் நிலையாமை காணப்படும் இப்போ இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு ஆக ஞான பலன் என்னதுன்னா ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாமே இதில் அர்த்தம் பண்ணும்படி அமைந்திருக்கிறது இதோட இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்ணுறேன் சொல்ல போனால் உபனிஷத்து இதோடு முடிஞ்சு போயிடுது அதனால தான் இது ரொம்ப நேரம் இழுத்துருக்கும் சக் ஸ்ரோத்ரஸோத்ரம் மனசோ மனஹா எத் வாச்சோஹோ வாச்சோம் உபதேசம் முடிஞ்சு போயிடுது அவன் கேள்விக்கு நேர பதில் சொல்கிறார் ஆனால் வந்து நேர பதில் சொல்கிற மூக்கை சுற்றி என்னது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆனால் அப்படி சொன்னாத்தான் இவனுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் போகும் இந்த ஆத்மாவை வந்து இன்னொரு பொருளாக நினைக்கிறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு எக்ஸ்பீரியன்ஸரை ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்க பொருள் பொருளாக அனுபவிக்க முடியாது அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க வேண்டும் என்பது அறியாமை அப்படி முயற்சி செய்யக்கூடாது அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவர்களே அனுபவிக்க முடியாது அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்க முடியாது ஆகையினால் அனுபவிப்பவனை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் நிறைய பேர் பொதுவாக ஒரு கருத்து நிறைய பரவி இருக்குது அசம்பிரதாயம் என்னென்னு கேட்டால் ஆத்மாவை தெரிஞ்சுண்டால் போகாது ஆத்மாவை அனுபவிக்கணும் ஆத்ம அனுபூத்தி வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சம்பிரதாயம் அப்படி சொல்லலை ஆத்ம அனுபூதி நித்தியமாக எப்பொழுதும் இருக்கிறது ஆத்ம ஜானந்தான் ஆக அறிவு அறிவு இருந்தால் போராது அனுபவம் தேவை என்பது அசம்பிரதாயவாதிகளின் கருத்து அவங்க மற்றதுக்கு சொல்கிறத இதுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க இங்கே சரி வராது ஆனால் இங்கே அத்வைத சித்தாந்த சம்பிரதாயப்படி ஆத்ம அனுபவம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது ஆத்ம ஞானம்தான் சரியாக இல்லை நம்ம உழைக்கிறதெல்லாம் அனுபவத்துக்காக இல்லை ஞானத்துக்காகத்தான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை அறியப்படு பொருளை அறியலை இதெல்லாம் பின்னால் வரப்போறது இதே இதில் வரப்போகிறது ஆனால் நமக்கு நிறைய அதை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம் ஆக இந்த மந்திரத்தை நல்லா மனசில் வாங்கிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிண்டே இருக்கும் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோமனோயத் வாஜோ வாஜோ சவு பிராணசிய பிராணா இங்கேருந்து போகிற போது நீங்கள் எந்த மந்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ இந்தவுறு மந்திராபணும் இந்த ரெண்டு மந்திர மாதிரியாபிதம் பதத்த பிரேஷி மன கேன பிரண்பை கேனிதா வாச்சம் இமா வதந்துஸ் கவுதேவோயுனி ஸ்ோத்திய ஸ்ரோத்தம் மனசோ மனோ யாச்சோ வாசம் சூப்பிராணுச்சுமுச்சதீராம்தவீ அடுத்த வகுப்புல மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கலாம் ஆக இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் நிறைய தியானம் அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் இன்னும் யாரும் சமைக்க உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஒரு வேலையும் இல்லைங்கிறதுனால தூங்கிடப்படாது வேறு எதாவது அரட்டை பண்ணிடப்படாது இதுக்கு மாத்திரம்தான் டைம் அப்புறம் இது வந்து அப்புறம் டைம் கிடைக்காது இந்த வாய்ப்பு போனால் மறுபடியும் எந்த வாய்ப்பு வருமோ தெரியாது எனக்கும் சொல்ல முடியுமா தெரியாது உங்களுக்கும் கேட்க முடியுமா தெரியாது அதனால் ஒரு ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதுக்கு பயன்படுத்து ஹரி ஓம் ஆப்பா வாக்ஷ்மோலமிந்திரிச்சம்மதம் மாஹம் ப்மராமா அனராணமஸ் மே அது தாத்ம உபனர்மாஸ் மயி சன் மயி சத்து ஓம்ஷாந்து சொல்ல அயேயனே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி ாரி ஓ ஆகிருநாஸ்மீ